பாடம் இருவது அறைக்குள் தனியாக குளிக்கும் நிர்வாணமாக குளிக்கலாம் மறைத்துக் கொண்டு குளிப்பது ஒருவன் மனிதர்களை கண்டு வெட்கப்படுவதை விட அல்லாஹுவிடம் வெட்கப்படுவதற்கு அல்லாஹ் மிக தகுதியானவன் என நபிசல் அல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கூறியதாக அவர்கள் கூறியுள்ளார்கள்